வணக்கம் நற்றினையின் செய்தி சேவை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் திருமங்கலம் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் தமிழகச் செய்திகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது மக்களவை மற்றும் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரே நாளில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையர் ஆலோசனை நடத்தினார் வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் வீடு வீடாக சென்று வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிமுகவினர் கணக்கெடுத்து வருகின்றனர் எந்த கட்சியும் வேண்டாம் ஒரு கொடியும் வேண்டாம் எங்கள் பிரச்சனையை தீர்ப்போருக்கு மட்டுமே வாக்களிப்போம் என போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் முடிவெடுத்துள்ளனர் அதிமுகவின் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு நிதியுதவி வழங்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதிக்கு எதிரான மனுவினை உயர் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்க ஆர்மு ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது டிக்டாக் செயலியை பதிவிறக்கம் செய்யவும் அதன் வீடியோக்களை ஊடகங்களில் ஒலிபரப்பவும் மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் இதுவரை இரண்டு லட்சம் கால்நடைகள் பயன்பெற்றுள்ளதாக தகவல் அறிவிக்கப்பட்டு து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை அறிமுகம் செய்து தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இந்திய செய்திகள் தென்னிந்திய மொழிகள் மற்றும் கலாச்சாரத்தின் மீது பிரதமர் மோடியும் ஆர் தாக்குதல் நடத்துவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நேற்று தனது வேட்பு தாக்கல் செய்தார் ஐக்கிய அரபு நாடுகளின் மக்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருதான சயித் விருதுக்கு பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைதான தமிழக மீனவர்கள் பதினோரு பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மக்களவை தேர்தலை முன்னிட்டு மதம் மொழி பிராந்தியம் ரீதியான பாகுபாடுகளை ஏற்படுத்துவதை புறக்கணிப்போம் என்று நூத்தி ஐம்பது விஞ்ஞானிகள் நாட்டு மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் வெறிநாய்க்கடி நோய்க்கான தடுப்பூசியை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதிக்க அரசு முடிவு அணை நிர்வாகத்தில் நடந்த தவறே கேரள வெள்ளப்பெருக்கு காரணம் என்று உயர்நீதிமன்ற அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது ரயில் நிலையத்தில் உடமைகளை பேச்புக் மூலம் பயனிகளிடம் ஒப்படைத்து வரும் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன உலக செய்திகள் இன்ஸ்டாகிராமில் அதிவேகமாக ஒரு மில்லியன் ரசிகர்களிடம் ஆதரவை குவித்த பிரிட்டன் இளவரசர் ஹாரி மேகன் மார்க்லே தம்பதியின் சாதனையை கிட்னஸ் உலக சாதனை புத்தகம் அங்கீகரித்துள்ளது உலகிலேயே அதிகமான வரி விதிப்பு செய்யும் நாடாக இந்தியா உள்ளது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் கால்பந்து விளையாட்டின் ஜாம்பவனான பீலே சிறுநீர் தொற்று காரணமாக பாரிசில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இடாய் பாதிப்புக்குள்ளான மொசாமிக் மாலவி ஜிம்பாவே நாடுகளில் காலரா நோயால் சுமார் ஆயிரத்தி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவுடன் மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க அமெரிக்கா உதவ வேண்டும் என பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஜெய் இஷி முகமது அமைப்பைச் சேர்ந்த மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கக் கோரி ஐ நா பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா நேரடி தீர்மானத்தை தாக்கல் செய்துள்ளது இந்நிலையில் இந்த தீர்மானம் இந்த விவகாரத்தை மேலும் சிக்கலாக்கும் என சீனா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கப்படும் ரெப்போ வட்டி விகிதம் பூஜ்ஜியம் குறைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறுகிய கடனுக்கான வட்டி விகிதம் ஆறு புள்ளி இரண்டு குறைந்துள்ளது இந்த அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்த தாஸ் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையால் வீடு வாகன கடன்களுக்கான வட்டியை வங்கிகள் குறைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பிளிப்கார்ட் அமேசான் ஓயோ என இந்த ஆண்டு இந்தியாவில் வேலை செய்ய ஏற்ற மிகச்சிறந்த இருபத்தைந்து நிறுவனங்களின் பட்டியலை வணிகம் மற்றும் வேலைவாய்ப்பு தேடுதல் சமூக வலைதளமான லிங்க்டின் வெளியிட்டுள்ளது ஓக்ஸ்வகன் நிறுவனம் தனது மூன்று இந்திய துணை நிறுவனங்களை ஒரே நிறுவனமாக இணைக்க முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி 20 இருபது நிதியாண்டின் இந்திய மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என ஆசிய மேம்பாட்டு வங்கி கணிப்பு தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் கடந்த ஏழு மாதங்களாக பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் தற்பொழுது உலக கோப்பை குறித்து கவனம் செலுத்துவதாக ஹர்திக் பாண்டியா தெரிவித்துள்ளார் புதன்கிழமை மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக மும்பையில் விளையாடிய லசித் மலிங்கா தற்போது இலங்கை கண்டியில் நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி வருகிறார் பனிரெண்டு மணி நேர இடைவெளியில் இரு நாடுகளில் நடைபெற்ற ஆட்டங்களில் அவர் பங்கேற்றுள்ளது கிரிக்கெட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் கோலாலம்பூரில் நடைபெற்று வருகிறது இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நேற்று நடந்த முதலாவது சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் சாய்னா நேவல் இருபத்தி ரெண்டு இருபது பதினைந்து இருபத்தொன்னு 10 இருபத்தொன்னு என்ற செட்கணக்கில் போராடி தாய்லாந்து வீரரிடம் தோல்வியடைந்தார் திரைச்செய்திகள் மூடர்கூடம் படத்தை தொடர்ந்து நவீன் எழுதி இயக்கியுள்ள படம் அலாவுதினின் அற்புத கேமரா இந்த படத்தில் அவரே கதாநாயனாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக கையல் ஆனந்தி நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்திய கிரிக்கெட் அணியின் கபில் தேவ் தலைமையில் கிரிக்கெட் வரலாற்றின் முதன்முறையாக உலகக்கோப்பையை வென்றது இந்த வரலாற்றை வைத்து பாலிவுட்டில் எண்பத்தி என்ற பெயரில் திரைப்படம் ஒன்று தயாராகிறது இத்துடன் கற்றினையின் இன்றைய செய்தி சேவை நிறைவடைகிறது நன்றி வணக்கம்